ஹபீஸ் எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி சல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் தொழுகை முடித்து விட்டார்கள் என்பதை தற்பேர் மூலம் நான் அறிந்து கொள்வேன்